நன்றினை வானொலியோ இ திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமரசுவான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சொன்ன எப்பொழுதும் சாத்தியமாகுமா என்றால் பெரும்பாலான நேரங்களில் சாத்தியமாகும் சில நேரங்களில் சாத்தியமாகாது ஏன் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வேலை சுமை மன உளைச்சல் உடல்நலமின்மை அவசரம் அவசரமாக வெளியில் கிளம்புவது என்று நாம் பல நிலைகளில் இருக்கிறோம் குழந்தைகளிடம் சில சந்தர்ப்பங்களில் வேண்டாம் என்பதை கேட்டு தொந்தரவு செய்யும் சொன்னபடி செய்யவில்லை என்றாலும் இன்முகம் மட்டுமல்ல உள்ள இன்சுல்லும் ஓடிவிடும் எல்லா நேரங்களிலும் நம்மால் இன்முகத்துடன் இருக்க முடியாது சாதாரணமாக இன்சுல் பேசி இன்முகம் காட்டுவோம் வள்ளுவ இதையே இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் கடுமையான சொற்களை பேச வேண்டாம் இனிமையான சொல் இருக்கும் போது கசப்பான காயை தின்பதற்கு ஒப்பாகும் என்கிறார் எனவே நாம் கடுமையான சொற்களை நீக்குவோம் இனிமையான சொற்களை பேசுவோம் நாமும் இன்சொல்லையே சொல்லையே விரும்புவோம் இன்சொல்லே நமக்கு மகிழ்ச்சி தரும் நம்மை போல் நாம் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் தன்னைப் போல் பிறரையும் நேசி என்பதை மனதில் கொண்டால் இன்முகத்துடன் எதையும் பேசலாம் விருந்தினர் வருகை திருமணம் போன்ற விசேஷ தினங்கள் பண்டிகை நாட்களில் மிகவும் மகிழ்ச்சியாக பொறுமையாக நாம் செயல்படலாம் நமக்கு அதனால் இன்முகமும் இன் நன்மையே தரும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பது பழமொழி இன்முகத்துடன் பேசினால் குழந்தைகள் மட்டுமல்ல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இன் இன்முகத்துடன் பேசுவதையுமே விரும்புவார்கள் அணிச்சமலர் என்பது முகந்தால் வாடும் விருந்தி மாறுபட்டு நோக்கினாலே வாடிவிடும் இயல்புடையவர்கள் எனவே நாம் சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியாக இருந்தால் நம் முகம் வந்தவர்களின் மனமும் முகமும் அழகாகும் கருத்து வேறுபாடு காரணமாக பல நேரங்களில் பிரிவினை ஏற்படும் இருப்பினும் நாம் சகிப்புத்தன்மையுடன் அனைத்து உறவுகளிடமும் நட்பு கொண்டால் எப்போதும் இன்முகமும் இன் சொல்லும் சாத்தியப்படும் எதிலும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருந்தால் இன் சொல்லும் முகமமும் சாத்தியப்படும் இன்று எல்லோரிடமும் இன்சொல் என்பது அவ்வளவாக இருப்பதில்லை தேவையற்ற கோபத்தை நீக்கி இன்சொல் பேசுதல் சிறப்பையே தரும் அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களில் ஒத்து போகும் தன்மை இருந்தது பரபரப்பான யுகத்தில் பல நேரங்களில் இன்சொல் நம்மிடம் இருப்பதில்லை நல்ல அமைதியான வாழ்க்கைக்கு இன்சொல் மிக மிக அவசியம் வந்தவர்களிடம் அன்பாக பொறுமையாக அமைதியாக இன்முகத்துடன் சொல்லே பேச வேண்டும் இடம்போரலுக்கு ஏற்றவாறு நாம் இன்முகத்துடன் பேசலாம் சாதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடையில் இன்சொல் பேசுதலும் இன்சொல் கேட்டலும் நம்மை இன்புறச் செய்கிறது இன்றைய செயல்பாடுகள் நன்றாக அமைய என்று நாம் மகிழ்ச்சியுடன் செயலாற்றினால் இன்சொல் நமக்கு சொந்தமாகும் பிறருக்கு இன்பம் தரக்கூடிய செய்திகள் பிறருக்கு நன்மை தரும் சொற்கள் இனிமையாக இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் இணக்கமான சொற்களை பேசி சுற்றிலும் உள்ளவர்களுடன் நட்புடனும் உறவுடனும் வாழலாம் எல்லோரிடத்திலும் இன்பத்தை மிகுதிப்படுத்தும் இன்சொல்லை பேசுபவர்களுக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை ஏற்பட வழியே இல்லை முடியவில்லை வசதியில்லை என்றாலும் ஒன்றை இரண்டாக்கி இரண்டை ஒன்றாக்கி மகிழ்ச்சியுடன் இருப்பதை கொடுத்து வந்தவரிடம் நாம் பேசலாம் பகைவனாக இருந்தாலும் வரவேற்று உபசரிப்பது நல்ல சொல்லும் இன்முகத்துடன் பேசும்போது நம்முடைய பகைமையும் அறையும் அதனால் இன்சொல் நமக்கு எப்பொழுதும் உற்ற துணையாகவே இருக்கும் பிறரிடம் இருக்கும் குறைகளை மறந்து நிறைகளை போற்றிப் பேசும் பண்பு அவசியம் அனைவருக்கும் தேவை வேகையில் இருந்தால் இன்சொல் நம்முடன் எப்பொழுதும் இருக்கும் நாம் பேசும் இன்சொல் வஞ்சகம் இல்லாமல் சூது இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருத்தல் மிக மிக அவசியம் மற்றவரின் சின்ன சின்ன செயல்பாடுகளையும் இன்முகத்துடன் போற்றி இன்சொல் பேசி இன்புற்று வாழ்வோம் வாழ்வில் மகிழ்ச்சி காண்போம் நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி